بسم الله الذي لا يضر مع اسمه شيء في الأرض ولا في السماء وهو السميع العليم انا نعوذ بالله من شرور ما تنفصينا ومسئات ما لنا من يتي الله بكلام دون له ومن يد له فلا عبدا لنا صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تكسيما كثيرا كثيرا أرسله بالحق بشيرا ونذيرا بين يدعي الساعة من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعف الله ورسوله فقد ظل وغضى أما بعد وإِنَّ سَنَ الْحَدِيثِ كَلَامُ اللَّهِ وَأَحْسَنَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَمْلَ الْأُمُورِ مُحْدَثَةٌ وَهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ قَدْ قَالَ اللَّهُ تَعَالَى فِي كَلَامِهِ الْعَظِيمِ أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا اضطر الله عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم قل إنا هدى الله هو الهدى صدق الله العظيم அன்னார்களின் தோழர்கள் உறவினர்கள் அவர்களை உண்மையான முறையில் பின்பற்றி நடக்கக்கூடிய முஸ்லிமான முக்மீனான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புனித சலாப்பும் கலாமும் உண்டாவதாக ஜ கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் அமர்ந்திருக்க கூடிய அன்பான இஸ்லாமிய சகோதர பெருமக்களை எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு ஏறி இருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து எந்த விடயங்களை விட்டு விலகி தவிர்ந்து தடுத்து நடக்கும்படி அப்படிப்பட்ட விடயங்களை தவிர்ந்து கொள்ளுபடியும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் தன்யவான்களே இஸ்லாமிய சகோதர பெருமக்களை நாங்கள் அனைவரும் பரிசுத்தமான ரசூலக்கரம் நம்முடைய புனிதமான இஸ்லாமிய சன்மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய மக்களாக மாற வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறோம் ஒரு காலம் இருந்தது எங்களுடைய நாட்டிலே எங்களுடைய ஊரிலே இஸ்லாம் என்ற இந்த அடையாளம் முஸ்லீம்கள் என்ற இந்த அடையாளம் சிறிய ஒரு வட்டத்தோடு சிறிய ஒரு சக்தியோடு பூர்த்தியான மார்க்கத்தை மக்கள் விலங்காத ஒரு அமைப்பும் பூர்த்தியான மார்க்கத்தை எடுத்து நடக்க முடியாத ஒரு கட்டாயமா ஒரு கஷ்டமான கட்டம் இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலும் எங்கள் ஒவ்வொருவருடைய ஊரிலும் இருந்தது என்பது உண்மையான சம்பவம் உண்மையான செய்தி ஆனால் இன்று அல்லாவுடைய அருளான் அல்லாவுடைய கிருப்பையான் இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்களை வைத்து அல்லாஹ் பரிசுத்தமான இஸ்லாத்தை பாதுகாத்து வருகிறான் என்பதை யாரும் மறுக்கவும் யாரும் மறக்கவும் ஒரே ஒரு விடயத்தை நான் நினைவுக்கு அல் குரானை பாதுகாப்பதற்காக வேண்டி புனித மொத்தமா நகரிலே அல்லாஹுடைய வீடு அமைந்திருக்கிறது அந்த கலபத்துல்லாவிலே முழு உலகத்தில் குரானை பாதுகாக்கும் பொறுப்பது யாரியாக சேர்ந்த ஒரு முஸ்லீம் தான் இருக்கிறார் வருடங்களுக்கு முன்னால் அரபி ஒருவர் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தாயை திருமணம் செய்து அவர்களுக்கு அரபி நாட்டு யூனிவர்சிட்டியில இஸ்லாமிய கல்வி கூடத்தை படிக்க வைத்தார்கள் பரிசுத்தமான கொரானை மன்னனம் செய்ய வைத்தார்கள் இன்று கம்பத்துள்ளாவுக்குள்ளால் அவர் இருந்து கொண்டு முழு உலகத்துக்கும் கொரானை பாதுகாக்கும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார் இலங்கையில் நாம் பிறந்திருக்கிறோம் இலங்கையில் இருக்கிறோம் எங்களால் இஸ்லாத்துக்கு என்ன சேவை செய்ய முடியும் மார்க்கத்துக்கு என்ன செய்ய முடியும் அல்லாவுக்கு என்ன சேவை செய்ய முடியும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுடைய உள்ளம் சரியாக இருந்தால் எங்களுடைய நீயத்துகள் சரியாக இருந்தால் எங்களுடைய நடைமுறைகள் அழகான பண்போடு இருக்குமானால் அல்லஹா எங்களை வைத்து இந்த மார்க்கத்துக்கு உதவியாளர்களாக மாற்றுவான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது நான் இரண்டு வருடங்களுக்கு முன்னால் மக்களவுக்கு சென்றிருந்த பொழுது அந்த முகம்மது என்பவரை நான் சந்தித்தேன் அவர் அழகான ஒரு குணத்தோடு அல்லாஹுடைய நெருக்கத்தோடு மார்க்கப்பட்டோடு இந்த பரிசுத்தமான குரானுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார் ஒரே வாரத்தை இங்கு சொன்னார் நானும் ஒரு இலங்கை நாட்டை சேர்ந்தவன் தான் என்று இப்படி ஒவ்வொரு மனிதரும் அல்லாவின் பக்கம் நெருங்கிக் கொண்டே இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாங்கள் பார்க்க கடமை மனிதன் அடிப்படையில் இடங்களில் தவறு செய்து விட்டோம் எத்தனையோ பிழைகளை விட்டுவிட்டோம் எத்தனையோ இடங்களில் அல்லாஹையும் ரசூலையும் மறந்துவிட்டோம் நாங்கள் செய்த பிழையோ தவறோ எங்களுடைய முழு நாள் நீடிக்காது நாங்கள் பாவம் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் உண்மையான முறையில் சௌகா செய்து அல்லாவின் பக்கம் திரும்பியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்துக்கு இஸ்லாம் உலகத்திலே ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழு உலகமும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த காலத்திலே இஸ்லாமிய தன்மார்க்க தலைவர் ரசூலக்கரம் சல்லல்லாசல்லம் நல்ல விடயம் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களோ அந்த நல்ல விடயங்களை செய்ய முடியாத ஒரு காலமாகத்தான் இந்த காலம் இருக்கிறது எந்த விடயங்களை இது கெட்ட விடயம் இது பாவம் இது தவறு என்று அறிமுகப்படுத்தினார்களோ இதனையே உலகத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பண்புள்ள மக்கள் இன்று மக்கள் மயப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள் அந்த வார்த்தையில் அந்த கலாச்சாரத்தில் எப்படி முஸ்லீம்கள் வாழ வேண்டும் என்று குரானும் ஹரீஸும் சொல்லி இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் பூர்த்தியாக அறிந்திருக்கிறோம் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையினுடைய அமைப்புகளிலும் எத்தனை இடங்களில் குரானை பின்பற்றுகிறோம் எத்தனை விடயங்களில் ஹரீஸை பின்பற்ற விடுகிறோம் எங்களில் குரான் ஹரீஸுக்கு நாங்கள் மாற்றம் செய்கிறோம் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்போம் எங்களுடைய யாருடைய வாழ்க்கையிலாவது அதிகமாக நாங்கள் குரானையும் ஹரீஸையும் பின்பற்றி நடக்கிறோம் என்று விளங்கினோம் என்றால் அந்த வாழ்க்கையை நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் தக்கவைத்துக் கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது குரானுக்கும் முரண முறையே தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் விளங்கினால் அல்லாஹரிடம் சௌகா செய்வோம் எங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அல்லாவும் சௌபா செய்வதற்கு நாங்கள் பெரிய ஒரு காரியத்தை செய்ய வேண்டியதில்லை உள்ளத்தால் வருந்தி அல்லாவுக்கு முன்னால் யாருக்கும் சொல்லாது யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு முன்னால் நாங்கள் சௌகா செய்வோம் அந்த சௌபாவை அல்லா ஏற்றுக் கொள்வான் நவியாக்கரன் சொன்னா்கள் இரவு நேரங்களிலே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சகலரும் ஓய்வெடுக்க வேண்டும் என்று உறங்கிக் கொண்டிருப்பார்கள் அந்த உரக்கத்தில் மக்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒரு மனிதர் யாருக்கும் தெரியாது உடல் செய்துவிட்டு முசல்லாவில் இருந்து இரண்டு ரகத்துகளை தொழுது விட்டு அல்லாவிடம் துணா கேட்பார் என்றால் அவருடைய துறாவை அல்ல அங்கீகரிப்பான் அவர் சௌபா செய்வார் என்றால் அந்த சௌபாவை அல்ல அங்கீகரிப்பான் சுபகுடைய நேரத்துக்கு முன்னால் ஐஷா உடைய நேரத்துக்கு பின்னால் இந்த இரவு நேரங்களிலே அல்லாவுக்கு என்று ஒரு பத்து நிமிடங்களை கொடுக்க தயாராகிறாரோ இவரை அல்லா மன்னிக்க தயாராகிறான் என்று நதியநாள் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ற முறையில் படிப்புக்கு ஏற்ற முறையில் தொழிலுக்கு ஏற்ற முறையில் அதிகமான வார்த்தளை பயன்படுத்துவார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் வார்த்தைகள் அவர்களுடைய நிலைமைக்கு ஏற்ற முறையில் அதிகமான ஒவ்வொரு வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆனால் எந்த மனிதர் தான் பாதிக்கக்கூடிய வார்த்தைகளில் அதிகமாக இத்தின் பாறை செய்கிறாரோ அத்தா நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்னை மன்னிப்பாயாக என்ற வார்த்தையை யார் அதிகமாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு சுவனம் கிடைக்க வேண்டும் அவருக்கு சுவசோபனம் கிடைக்க வேண்டும் என்று நவியக்கரம் சல்லல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த வார்த்தையில் இந்த நேரத்தை ஒதுக்க வேண்டும் என்ற தேவை யாருக்கும் கிடையாது ஒரு நிமிடம் எங்களுடைய எத்தனையோ நாட்களை நாங்கள் கழித்து விட்டோம் எவ்வளவோ ஓய்வு நேரங்கள் கிடைத்தது உண்மையில் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் நாங்கள் இதுவரைக்கும் அஸ்தப்தர்ல்லா என்ற வார்த்தையை எத்தனை விடுத்தும் சொல்லியிருக்கிறோம் கஷ்டில் நபிகளாரை மறந்து விடுகிறோம் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிகிறது தெரிந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லாமலே எங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட கூடாது இரவு நேரங்களில் ஒரே ஒரு நாளை அல்லாவுக்காக வேண்டி ஒதுக்குவோம் யாருக்கும் தெரியாத நேரத்தில் எழுப்புவோம் Horsse voado para vos definir முசல்லாவை விரித்து தப்பீர் கட்டி இறைச்சகனே உனக்காக வேண்டி நான் இந்த இடத்திலே தப்பீர் கட்டி இருக்கிறேன் என்னை நீ மன்னிக்க வேண்டும் உலகத்திலே உங்களுடைய மன்னிப்பை பெற்ற மக்களை எங்கிருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி நீ பொருந்திக் கொள்வன் என்று சொல்லி நீ பொருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக என்னை வாழ என்று ஆ செய்துவிட்டு எங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல விடயங்களை நாங்கள் அதிகப்படுத்திக் கொள்வோம் பாவங்களை குறைத்துக் கொள்வோம் மனிதன் இந்த உலக சூழல் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் எத்தனையோ தவறுகளையும் பிழைகளையும் பாவங்களையும் செய்யக்கூடிய சூலர்கள் தான் எங்கள் ஊர்வருக்கும் இருக்கிறது எ சூழல்களை நாங்கள் சரி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரி செய்து அல்லாவின் பக்கம் முன்னேறும் பொழுது அல்லாஹுடைய பொருத்தத்தை நாளையிலும் எங்களுக்கு பொருத்தத்தை தருவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது நவியாக்கரன் சல்லாஹெல்லாம் அவர்கள் உலகத்துக்கு ஒரு முத்தாக அனுப்பப்பட்டவர்கள் இந்த ரசூல் சல்லாஹு ஒலைவசெல்லாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆக நூறு விடுத்தம் என்றால் நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்ப்போம் சில சந்தர்ப்பத்துக்கு ஆக்கலை ஓதும் பொழுது அல்லாஹு அவர்களுடைய உள்ளத்துக்கு கவலை ஏற்படுகிறது கஷ்டம் ஏற்படுகிறது சிரமம் ஏற்படுகிறது பள்ளிக்குள்ளால் நுழைந்தவர்கள் அல்லாவிடம் செய்தார்கள் சூழலிலே உன்னிடத்தில் கையேண்டுகிறேன் என்னுடைய எல்லா நிலைமைகளையும் நீ சீராக்குவாயாக என்னுடைய விடயம் தகலனையும் நீ பொருட்படுத்தி செய்து தருவாயாக ஒரு வினாடி கூட என்னுடைய உலக வாழ்க்கையை என்னுடைய கரத்தில் ஒப்படைத்து நான் மனிதனாக மாறக்கூடிய நிலைமையை நீ உருவாக்கி விடாதே என்னுடைய தொடர்ந்து ஓதினார்கள் உலகத்திலே கவலை என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மாறி மாறி வரக்கூடியது அந்த கவலையிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக சஞ்சலத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக துன்பமான ஒரு நிலைமை எனக்கு வருவதிலிருந்து நீ பாதுகாப்பாயாக அல்லாஹுமின் நீக்கிஜிவல் கத்துலாம் வெலை இனத்தை விட்டு என்னை பாதுகாப்பாயாக சோம்பல் கணத்தை விட்டு பாதுகாப்பாயாக ஒரு விடயத்தை நான் செய்ய நினைக்கிறேன் என்னால் செய்ய முடியாத ஒரு சட்டம் வரக்கூடிய அந்த என்னை பாதுகாப்பாக என்று ஓதினார்கள் தொடர்ந்து உலகம் என்ற அடிப்படையில் இறக்கவனே மனிதர்களிடம் நாங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது இந்த விட்டு கடன் ஏமாற்றிமு காட்டி பின்னால் செல்வதிலிருந்து என்னை பாதுகாப்பாக அல்லாஹுக்கி ஜஹா இவா சமாத்தின் ஆதா இரச்சகனே உன்னுடைய சோதனை மொத்தமாக என்னிடத்தில் வந்துவிடவே கூடாது உன்னுடைய சோதனைகள் என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அதிகமாக வந்துவிடாது என்னை பாதுகாப்பாயாக துருப்பாக்கிய எனக்கு வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக முசிபத்து என்னுடைய வாழ்க்கையை பின்தொடர்வதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்னுடைய இறுதி முடிவை நீ சீராக்குவாயாக இரச்சகனே உலகத்தில் நான் நல்லதை செய்தாலும் சரி சித்ததை செய்தாலும் சரி என்னுடைய நண்பர்களிலே என்னுடைய உறவினர்களிலே என்னுடைய ஊர் மக்களிலே என்னுடைய மார்க்கட்டை சார்ந்தவர்களிலே எனக்கு எத்தனையோ எதிரிகள் இருக்கிறார்கள் இறக்ககனே எனக்கு வரும் கஷ்டத்தை பார்த்து அந்த எதிரிகள் சந்தோஷப்படும் நிலைமையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூலக்கரம் தல்லல்லா ஓதைக்களை ஓதிக்கொண்டே இருந்தவர்கள் கடைசியாக ஒரு துவாவை ஓதினார்கள் அல்லாஹு உலக வாழும்பொழு நான் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே நான் மரணிக்க வேண்டும் ஒருவேளை நான் நோய் விட்டேன் என்னால் அந்த நோயை சுமக்க முடியவில்லை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு என்னால் திரமம் ஏற்படுகிறது என்னால் பேச முடியவில்லை உணவு அருங்க முடியவில்லை குடிப்பானத்தை குடிக்க முடிய நோயாளியாக மாறிவிட்டேன் நடக்க முடியவில்லை என்னுடைய வேலைகளை என்னால் செய்ய முடியவில்லை சுற்றி உள்ளவர்களுக்கு என்னால் திரமும் வருகிறது இப்படி ஒரு நிலைமை வந்து நான் மரணிப்பதிலிருந்து என்னை பாதுகாத்து ஆரோக்கியமாக வாழவை ஆரோக்கியமாக இருக்கும் நான் சரியான வழியில் இருக்கும் என்னுடைய செல்லும் அவர்களுடைய நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாவுக்கு முன்னால் நெருங்குவோம் எங்களால் முடிந்த அந்த வார்த்தையை வார்த்தை என்ற ஒரு வார்த்தையை ஒரு நாளைக்கு பத்து விடுதம் சொல்ல முடியுமானால் பத்து விடுதம் சொல்லுவோம் நூறு விடுத்தம் சொல்ல முடியுமானால் நூறு விடுத்தம் சொல்லுவோம் ஆனால் நாங்கள் மர்ணிப்பதற்கு முன்னால் ஒரே ஒரு நாளாவது இரவு நேரத்திலே சகசத்து என்று சொல்லுவோமே இந்த சொல்லுகைக்காக வேண்டி நாங்கள் எழுத வேண்டும் அல்லாவுக்கு முன்னால் சுஜூதில் நிற்க வேண்டும் அந்த சுஜூதிலே எங்களுடைய சகல பாவங்களையும் இதற்கு பின்னால் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த தவறுகளையும் பாவங்களையும் தொடர்ந்து செய்து வந்தோமோ இதனை விட்டு விடுகிறோம் நல்லவர்களாக வாழ்கிறோம் என்ற ஒரு உறுதி மொழியை முன்னால் நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி பெருமான அரசாஹுல்லம் அவர்கள் இரவு நேர சொல்கையிலே சுஜூதில் அல்லாவிடம் ஓதுவார்கள் அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக தான் செய்த சிறிய பாவங்கள் பெரிய பாவங்கள் ஆரம்பியாக நான் செய்த பாவங்கள் இரகசியமாக பரகசியமாக செய்த பாவங்கள் எல்லா பாவத்தையும் விட்டு என்னை மன்னிப்பாயாக என்று நாங்கள் கேட்டுவிட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள மாற வேண்டும் வசூலக்கரும் அல்லல்லா ஒன்று சொன்னார்கள் உலகத்திலே அல்லாஹுவிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடிய சகலருக்கும் அல்லாஹ் பாவ மன்னிப்பை கொடுத்து இருப்பான் யாரெல்லாம் அல்லாஹுக்கு முன்னால் கையாண்டுகிறார்களோ சகலருக்கும் பதில் கிடைத்து கொண்டே சில மனிதர்களுக்கு அல்லாவிடம் சௌகாவை கிடைக்க மாட்டாங்குவார்கள் அல்லா பதில் கொடுக்க மாட்டான் சுஜூதில் மன்றாடுவார்கள் அல்லா ஏறை பார்க்க மாட்டான் நோன்பு நோட்பார்கள் கபூல் செய்ய மாட்டான் அவர்களுடைய தொழுகைகள் சுருட்டி முகத்தில் வீசப்படும் அவர்களுடைய நோன்பு நோற்று இரவை காபத்துள்ளாவில் கழித்து இஸ்தாருக்கு அறிந்துவிட்டு சபா மறுவாரில் சந்தோஷம் ஓடிக்கொண்டு தவா செய்து கொண்டுமாயிலில் தங்க மீசா தங்க பீலி கீழால் தொழுது அப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருப்பார்கள் மிக கெட்ட மனிதர்கள் துருப்பாக்கியவான்கள் நரகத்துக்கே என்று படைக்கப்பட்டவர்கள் அவர்களை கொண்டே அல்லா நரகத்தின் எரி உஷார்படுத்துவான் என்றுன்ல்லா சொன்ன நபி சோழர்கள் நபிகள் நாயகம் சல்லா செல்லமுடைய இந்த வார்த்தையை கேட்டு எந்த மனிதருக்குள்ளால் மன்னிப்பு கேட்டாலும் யாருக்கு கிடையாது என்றால் எந்த மனிதர் பிறரை பற்றி புறம் பேசி இருக்கிறாரோ இவருக்கு யாரை பற்றி பேசினாரோ அவரிடம் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் இவருக்கு மன்னிப்பே கிடையாது உள்ளத்தை நோகடி இருக்கிறாரோ எந்த மனிதருடைய உள்ளத்தை நோகடித்தாரோ அந்த மனிதரிடம் மன்னிப்பு கேட்கும் வரைக்கும் அல்லா இவருக்கு மன்னிப்பை கொடுக்கவே மாட்டான் பிறரை பற்றி அவதூறு சொல்லி இருந்தால் இட்டு மோசடி செய்திருந்தால் பார்க்க மாட்டான் வரும் வரைக்கும் இவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க நாங்கள் அல்லாவுக்கு முன்னால் பெரும்பாவம் செய்திருந்தாலும் மது அறிந்திருக்கலாம் உள்ளத்தோடு சொல்ல வேண்டும் அதற்கு பின்னால் அந்த பாவத்தை நாங்கள் செய்யவே கூடாது என்றால் உண்மையான சௌகாவை எனக்கும் உங்களுக்கும் தருவான் என்பதில் எந்த சந்தேகமுமே கிடையாது ஆனால் நாங்கள் பிறருடைய உரிமையுடைய விடயத்திலே விளையாடி என்றால் நாங்கள் முன் வரியில் சொல்லுதாலும் கிட வேலையில் மற்றவர்களோடு நாங்கள் எந்த முறையில் நடத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லி இருக்கக்கூடிய முறைப்படி விளங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைக்க முயற்சி செய்வோம் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ பழகுவோம் ஆரம்பிப்போம் என்றால் அல்லாஹுடைய உதவியும் எமக்கு வரும் நாங்கள் எங்களுடைய தவறில தொடர்ந்து செல்வோமானால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய இறுதி முடிவும் மிகவும் சரமத்தோடு இருக்கும் கஷ்டமாக இருக்கும் கவலைக்குரிய நிலைமை ஏற்படும் என்பதை நாங்கள் மறந்து விடக் இஸ்லாம் எதனை சொல்லுகிறதோ அதனை நாங்கள் செய்வதற்கு தயாரோம் முஸ்லிம்கள் எப்படி வாழ வேண்டும் என்று குரான் அலி சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை அமைக்க முயற்சி செய்வோம் நிச்சயமாக எங்கள் ஒவ்வொருவரின் மூலமாக இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய மாளிகைகளுக்கும் எத்தனையோ தேவைகள் நடக்க வேண்டியிருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்வோம் விளப்பமற்ற எத்தனையோ மக்கள் பாவங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் நனவு செய்ததே கிடையாது அவர்களுக்கு ஊர்களிலே மதிப்பே கிடையாது மத்தியில் கௌரவமே கிடையாது முஸ்லீம்களுடைய ஒரு விடயம் வந்தால் அவர்கள் ஒதுங்கி செல்லுகிறார்கள் என்று நாங்களே சொல்லும் அளவுக்கு எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களாக இல்லாது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் உதவி கேட்கும் பொழுதும் ரசூலுடைய மார்க்கத்தை இன்று பாதுகாப்பதற்கு நாங்கள் முன் வர வேண்டும் இன்று மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு நபிமார்கள் வர வரமாட்டார்கள் எவ்வளவு சிறிய பள்ளி வாயல் பழைய பள்ளி வாயல் எங்களால் நினைத்தால் கூட கற்பனையால் கூட பள்ளி வாயல் விசாலமான பள்ளி வாயல் பொருத்தமான முறையில் அமைக்க முடியுமா என்று எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் கேள்விக்குறியாக இருந்தது ஆனால் இன்று எங்களுடைய இந்த பிரதேசங்களிலே இருக்கக்கூடிய பள்ளி அழகான ஒரு பள்ளி சிறந்த ஒரு பள்ளிவாயலையும் கட்டி பாதுகாத்து உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில கூடிய மக்கள் அல்லாஹ் பயந்து அனைவரும் ஒத்துழைத்து இந்த அழகான விசாலமான உருவாக்கி நீர்கள் விளங்க வேண்டும் என்ற தேவையை கிடையாது இப்பொழுது இந்த பள்ளி வாயிலை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்க வேண்டும் கசூலக்கரம் கல்லெல்லாம் வந்து சொன்னார்கள் உலகம் அழியக்கூடிய கடைசி காலம் வரும் அந்த காலத்திலே ஒரு ஊர் மக்களுக்கு அழகிய பள்ளி வாயலை அல்லாஹ் கொடுப்பான் ஆனால் அந்த ஊர் மக்கள் அல்லஹ் பயப்பட மாட்டார்கள் மார்க்கெட்டுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் அந்நியர்களை கொண்டு அந்த மக்களை அல்ல அழித்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறார்களே அப்படிப்பட்ட எத்தனையோ பள்ளி எத்தனையோ இஸ்லாமியர்கள் எங்களுடைய நாட்டிலும் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறக்க முடியாது எப்படி இருந்தாலும் கூட இந்த பள்ளி இந்த மக்கள் அல்லாவுடைய கோபத்தை சம்பாதித்தவர்கள் என்ற நிலைமை வராது இந்த பள்ளி வாயிலை இன்னும் கட்டுவதற்கு எங்களால் என்னென்ன உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நாங்கள் செய்ய உட்படுவோம் எத்தனை ரூபாய் எங்களால் பள்ளிக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை ரூபாயை அல்லாவுக்காக கொடுப்போம் இந்த பள்ளியிலே ஒரு மதரசு சாக்கள் உருவாக்கப்பட வேண்டும் இந்த பள்ளி இஸ்லாமிய தீனுடைய மாற வேண்டும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குரானை சுமந்த ஆவிஸ் இருக்க வேண்டும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் பரிசுத்தமான ஈமான் உள்ளவராக மாற வேண்டும் இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் முழு உலகத்துக்கும் தீனுக்காக வேண்டி சென்று மக்களாக மாற வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கருத்தில் கொண்டு இந்த பள்ளி எப்படி இதுவரைக்கும் கட்டி நாங்கள் எழுப்பினோமோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வேலைகளையும் சரிவர நாங்கள் செய்ய வேண்டும் செய்வதற்கு தேவைகள் எங்களுடைய உடம்பால் எங்களுடைய நேரத்தால் எங்களுடைய பொருளால் எங்களால் முடிந்த உதவிகளை நாங்கள் செய்வோம் அல்லாஹுடைய அருளால் கிருப்பையால் இந்த சபையில் இருக்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்டவர்களின் மட்டுமே இந்த பள்ளி உருவாகி இருக்கிறது இந்த சபையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உதவியாலே இஸ்லாமிய கொடியை நிறுத்தி அல்லாவும் ரசூலும் புகழப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் யாரும் மறக்கவும் முடியாது மறுக்கவும் முடியாது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கட்டங்களிலும் இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் அல்லாவுக்கும் ரத்தூலுக்கும் உதவி செய்த மனிதனாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்ற சிந்தனையில் எங்களால் முடிந்த உதவி செய்வோம் எங்களுடைய உதவி இரண்டு ஒன்று எங்களுடைய பொருள் எங்களுடைய பணம் எங்களுடைய உதவி இந்த பள்ளி கிடைப்பது இரண்டாவது இரவு நேர சொலுகைகளில் அல்லாஹுக்கு முன்னால் சுஜூதில் அளக்கூடிய சந்தர்ப்பத்தில் இரக்குகளிடம் கேட்க வேண்டும் ஜல்லா எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய உங்களுடைய பள்ளி வாயலை கட்டுவதற்கு நல்ல உள்ளம் கொண்டவர்களை நீ முன் அவர்களுக்கு வருத்த செய்வாயாக யாரெல்லாம் இந்த பள்ளி கட்டுவதற்கு முயற்சித்தார்களோ பாடுபட்டார்களோ ும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ரத்த செய்வாயாக நாங்கள் நினைவாத புறத்தில் இருந்து எங்களுடைய பள்ளி வாயிலுக்கு உதவியை கொண்டு வந்து சேர்ப்பாயாக என்று நாங்கள் செய்வோமானால் எந்த மனிதர்கள் இந்த பள்ளி வாயிலுக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் அதே நன்மையை அல்லா எங்களுக்கும் தருவான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது ரசூலக்கரம் அல்லா சொன்னார்கள் உலகத்திலே அனைத்து அனைத்து மனிதர்களும் எத்தனையோ நலவுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் செய்யக்கூடிய நலவுகள் என்னவென்றால் அல்லாஹுடைய பள்ளி வாயிலுடைய வேலைக்கு உதவி செய்வதுதான் மிக பெரும் நன்மையை கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்லிவிட்டு ரசூலக்கரம் சல்லாவுது சொன்னார்கள் ஒரு மனிதனால் பள்ளிக்கு பள்ளியுடைய கட்டிடத்துக்கு ஒரு புறா முட்டை அளவுதான் உதவி செய்ய முடியும் இவரால் ஒரு கல்லை வாங்கி கொடுக்கிறார் அல்லது ஒரு சிமந்தையை வாங்கி கொடுக்கிறார் பள்ளியினுடைய கட்டிடத்தில் ஒரு முட்டை அளவுக்கு சிறிய ஒரு துவாரத்தை தான் இவருடைய பணத்தால் அந்த கட்டுமான பள்ளியுடையுடைய வேலைக்கு கட்ட முடியும் என்று இந்த மனிதர் அந்த உதவியை செய்யத்தான் வேண்டும் அந்த உதவிக்கு அல்லாஹ் என்ன கூலியை கொடுப்பான் என்றால் சுரக்கத்திலே அல்லாஹுடைய அரசுடைய நிழலிலே இவருக்கு ஒரு வீட்டை அல்லா கொடுப்பான் என்று சொன்னார் ஒரு புறாவுடைய முட்டையின் அளவுக்கு பள்ளியுடைய கட்டிடத்தின் துவாரத்தை அடைப்பதற்கு ஒரு மனிதர் உதவி செய்தால் அவருக்கு கிடைக்கும் நன்மை அல்லாஹுடைய அரசின் நிழலில் இவருக்கு ஒரு வீடு கிடைக்கும் என்று ரசூல் அக்கரன் சல்லா குலை சொல்லி இருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் நூறு ரூபாயை நாங்கள் பள்ளிக்கு கொடுப்போமானால் அடைந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய அரசின் நிழலை பெற்றுக் கொள்ள முடியும் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது உங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ நல்லுள்ளம் கொண்ட மக்கள் எனக்கு தெரிய அல்லாவுடைய அரசியிலே அவருக்கு என்று தனியான ஒரு வீட்டை அல்ல பள்ளியை அல்ல ஒரு ஊரை அல்ல கொடுப்பான் என்று நாளையில் அல்லாவுக்கு முன்னால் நான் சாட்சி சொல்லக்கூடிய முறையில் உதவி செய்தவர்களும் உங்களிலே இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது இந்த நெல்லமல்களை நாங்கள் மரணிக்கும் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்வோம் இந்த நெல்லமல்களை அல்லாவுக்கு முன்னால் சொல்லுவோம் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பூர்த்தியாக பொறுப்பெடுக்க வேண்டும் என்று அல்லவரிடம் எங்களுடைய வாழ்க்கையின் இறுதி முடிவு நல்லதாக நாங்கள் அமையக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம் நூறு ரூபாய் கொடுப்பது எனக்கும் சிரமம் அல்ல உங்களுக்கும் சிரமம் அல்ல ஒரு லட்சம் ரூபாய் ஒரு மில்லியன் ரூபாயை கொடுத்தவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாங்கள் சுகாவும் உதவி செய்வோம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரே பெயருக்காக வேண்டி இந்த பள்ளியை சுத்தி பார்த்தவர்கள் பணத்தை கொடுத்து விட்டு இந்த வேலையை செய்து முடிவில் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் அந்த உதவிகளை நாங்கள் எங்களுடைய முயற்சிகளால் பெறவில்லை அமைக்கள்ளி வாயல்கள் எங்களுக்கே தெரியாது ஒரு ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளியாக இருந்திருக்கலாம் பழகிய பள்ளி வாயல் ஆனால் இப்பொழுது நாங்கள் கட்டிய பள்ளி வாயிலும் இன்னும் ஐநூறு வருடத்திற்கு பின்னால் இந்த உலகத்திலே இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் துவா செய்யத்தான் போகிறார்கள் இறச்சகவே இந்த சிறுபான்மையினரான முஸ்லீம்கள் இந்த தொடர்பிருந்த கட்டுவதற்கு காரணமாக இருந்தார்களோ உதவி செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் அன்பத்து செய்வாயாக என்று போகிறார்கள் உலகம் அழியும் வரைக்கும் இன்னும் ஐநூறு வருடங்கள் கழிந்ததின் பின்னால் இந்த இடத்திலே ஒரு தொழுகை நடாத்தப்பட்டு அந்த மக்கள் சுஜூ செய்வார்கள் என்றால் அனைத்து செய்யும் மனிதர்களுடைய நன்மைகளும் இந்த பள்ளியை கட்டுவதற்கு உதவி செய்த தகலருக்கும் கிடைக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது ஒவ்வொரு மனிதர் மரணித்ததன் பின்னால் அவருடைய பட்டோலைகள் மூடப்படும் ஆனால் பள்ளி வாயலுக்கு கட்டிட அமைப்பில் உதவி செய்தவர்கள் மரணித்தால் அவர்களுடைய பட்டோலைகள் மூடப்படாது அந்த பள்ளியில் சொல்லக்கூடிய மக்கள் அனைவருடைய நன்மையும் இவர்களுடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும் என்பதை நாங்கள் நினைத்து எங்களால் முடிந்த உதவியை இந்த பள்ளி செய்ய முன்வருவோம் எங்களுடைய வாழ்க்கை இறுதி முடிவுகள் ஆகக்கூடிய முறையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக் எல்லாம் வல்ல இரக்ககன் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக யெல்லாம் எம் அனைவருடைய சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக சகல பிழைகளையும் மன்னிப்பாயாக சகல தவறுகளையும் மன்னிப்பாயாக எத்தனையோ இடங்களில் உன்னை மறந்து விட்டோம் யாழ்லா எத்தனையோ இடங்களில் நபிகளாருடைய வாழ்க்கையை மறந்துவிட்டோம் யாழ்லா பாவங்களை செய்து விட்டோம் யா ல்லா நாங்கள் மனிதரின் அடிப்படையில் எத்தனையோ தவறுகளை செய்து விட்டோம் யாழ்லா நாங்கள் ஒரு நாள் கூட உனக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யாழ்லா இஸ்லாம் துவக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாதுயா நபிகளாருடைய வாழ்க்கையை புறக்கணிக்க வேண்டும் என்று நினைத்தது கிடையாது யா ல்லா மனிதரின் அடிப்படையில் எத்தனையோ தவறுகளை செய்து விட்டோம் யாழ்லா உனது அருளை ஆதரவுலா உனது திருப்பையை ஆதரவு கேட்கிறோம் யான்லா எங்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக எங்கள் அனைவருடைய இறுதி முடிவுகளை சீராக்குவாயாக களிமாவுடன் மர்ணிக்கும் பாக்கியத்தை தருவாயாக நக்கராசை லேட்டாக்குவாயாக கிராத்தி உதவி செய்வாயாக கபரிலே வெற்றியை தருவாயாக மஸ்டரிலே வெற்றியை தருவாயாக வெற்றியை தருவாயாக மட்டோலை வலது கையிலே தருவாயாக நரகை விட்டு பாதுகாப்பாயாக நீங்கள் அனைவருக்கு இருக்கக்கூடிய நீக்குவாயாக பிரச்சனைகளை நீக்குவாயாக கஷ்டங்களை நீக்குவாயாக கவலைகளை நீக்குவாயாக உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தௌக்கிக் செய்வாயாக எம் அனைவருடைய அலாலன ஆசத்தை நிறைவேற்றி தருவாயாக பள்ளி வாயிலே கபூல் செய்வாயாக இந்த ஊர் மக்களே கவுல் செய்வாயாக இந்த பள்ளிக்காக வேண்டு யாரெல்லாம் பொருளால் உடலால் உதவி செய்தார்களோ இவர்கள் அனைவரையும் கவுல் செய்வாயாக இந்த பள்ளி வாயில் அழகான முறையில் கட்டப்படுவதற்கு யாரெல்லாம் முன்னிந்தார்களோ இவர்கள் அனைவரையும் கபூல் செய்வதாக இந்த பள்ளி வாயிலுக்கு யாருடைய ஒரு ரூபாய் தேர்ந்தெடுக்கிறதோ அந்த ஒரு ரூபாய்க்கும் உன்னுடைய அரிசி நிழலை கொடுப்பாயாக ஒரு ரூபாயிலிருந்து ஒரு மில்லியன் அளவுக்கு செலவழித்த எத்தனையோ தகவல்கள் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் உன்னுடைய அரிசி நிழலை கொடுப்பாயாக உன்னுடைய அரசியலே அவர்களுக்கு வீடுகள் அமைத்து கொடுப்பாயாக உன்னுடைய மார்க்கத்தை நாங்கள் குறையாகவே விளங்கி இருக்கிறோம் ஆற்றல் அற்றவர்கள் யா ல்லா உன்னை பூர்த்தியாக மார்க்கத்தை பூர்த்தியாக பின்பற்ற தெரியாத மக்கள் யாருலா ஏதோ நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு எத்தனையோ நனவுகளை செய்கிறோம் யான்ல நீங்களால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய பக்கம் திரும்பி இருக்கிறோம் யா லா நீங்களால் முடிந்த அளவுக்கு உன்னுடைய மான் உன்னுடைய பள்ளி உதவி செய்து விட்டோம் யாருல்லா எங்களுடைய உதவிகளை கிளா தோடனே கவுல் செய்வாயாக அதற்குரிய பிரதிபலிப்பை மறுமையிலேயே தருவாயாக அதற்குரிய அரிசி நிழலாக தருவாயாக உலகத்திலும் எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கச் செய்வாயாக இந்த பள்ளி வாயிலுக்கு உதவி செய்த தகலருடைய அந்த உதவிகளை ஏற்றுக் கொள்வாயாக அவர்களுக்கு வரக்கச் செய்வாயாக அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவாயாக கவலைகளை நீக்குவாயாக துன்பங்களை நீக்குவாயாக மென்மேலும் உனக்கு உதவி செய்வதற்கு தோல்வி செய்வாயாக உன்னுடைய மார்க்கட்டுக்கு உதவி செய்ய தோல்வி செய்வாயாக உன்னுடைய வீனுக்கு உதவி செய்ய தோல்வி செய்வாயாக உன்னுடைய பிளாட்டுக்கு உதவி செய்வதற்கு தோல்வி எஞ்சிருக்க கூடிய வேலைகளையும் அழகான முறையில் கூடிய சீக்கிரத்தில் முடித்து தருவாயாக அதற்கு என்னென்ன சிரமங்கள் திட்டங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் அருளால் திருப்பையால் நீக்கி தருவாயாக எல்லா விடயத்திலும் உதவியாக நீ இருப்பாயாக அளவுகளையும் அனைவருக்கும் சந்தர்வாயாக நபிகளார் பாதுகாப்பு கருதிகளிலும் பாதுகாப்பாயாக வாழணும்